ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம்முடைய தர்மங்களை நம் மகர்ஷிகள் தர்மசாஸ்திரம் வழியாக நமக்கு எப்படி செய்யவேண்டிய முறைகளையும் அதற்கான காரணங்களையும் நமக்கு காண்பிக்கிறா அப்படிங்கிறத நாம் விரிவாக பார்த்துன்னு வரோம் அதில் நிறையா பேர் நிறையா சந்தேகங்களும் கேள்விகளும் கேட்டிருக்கிறதுனால அந்த சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் பதிலாகவே நம்முடைய தர்மங்களை பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துன்னு வரோம் ஏன்னா இந்த நமக்கு கிடைச்ச இந்த மனுஷென்மாங்கிறது திரும்பவும் நமக்கு கிடைக்குமா அப்படிங்கன்னா அது நம்மளால் தீர்மானிக்க முடியாது ஏன்னா நாம் செய்ய வேண்டிய தர்மங்கள்னு நிறையா இருக்குது செய்யக்கூடாத அதர்மங்கள்னு நிறையா இருக்குது அதில் நாம் எதை எதையெல்லாம் செய்கிறோம் எதை எதையெல்லாம் விட்டுறோம் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்க முடியல இந்த காலத்தில் யாஜ்ஞவல்க்கியருங்கிற மகர்ஷி சொல்கிற பொழுது விஹித்த அனநுஷ்டானாத் நிந்தித்த சேவனாத் அநிக்கிராச்ச இந்திரியானாம் நரப்பதனமிருச்சதி அப்படின்னு காண்பிக்கிறார் எதை எதையெல்லாம் நாம் கட்டாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அவைகளுக்கெல்லாம் விஹித கர்மான பெயர் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்முடைய வேதமும் நம்முடைய தர்மசாஸ்திரங்களும் காண்பிக்கிறதோ அவைகளுக்கு நிந்தித்த கர்மான பேர் அதை நாம் வகுத்து தெரிஞ்சுக்கணும் எதை எதையெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னு வலியுறுத்தி நம்முடைய ரிஷிகள் காண்பிக்கிறாளோ அதை கட்டாயம் நாம் செய்யணும் எதை எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நமக்கு வலியுறுத்தி சொல்கிறாலோ அதையும் செய்யக்கூடாது இது இரண்டுக்கும் மேலே நமக்கு புலநடக்கம் வேணும் புலநடக்கம் அப்படின்னா இந்திரிய நிகிரகம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலே அந்த புலநடக்கங்கிறது நமக்கு வேணும் சகிஷ்ணுத்துவம் வேணும் எதையும் பொறுத்து கொள்ளக்கூடிய சக்தி வேணும் இவைகள்லாம் இல்லைன்னா நரஃப் பதித்தனாக நாம் ஆயிடுறோம் பதித்தன் அப்படின்னா எந்த ஒரு காரியத்திற்கும் அதிகாரம் இல்லாமல் போயிடுறோம் அடுத்த பிறவி ரொம்ப ஹீனமான பிறவியாக போயிடும் புழுப்பூச்சிகளாக பிறக்க வேண்டி நேர்ந்து போயிடும் ஆகையினாலே தான் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது தஸ்மாத் தேனேக கர்த்தவியம் பிராயச்சித்தம் விசுத்தஜே ஏதமசியாந்தர் ஆத்மாச்சா லோகச் செயவ பிரசீததி அப்படின்னு காண்பிக்கிறது எந்த ஒரு காரியத்தையும் ரிஷிகள் சொன்ன மாதிரி இந்த நாளில் செய்ய முடியாது ஏதோ ஒரு விதத்தில் தப்பு நேர்ந்து போயிடும் அப்படி தப்பாக செய்யறதுக்கு செய்யாமலே இருந்துவிடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது முயற்சி பண்ணி எந்த அளவுக்கு நம்மால் சரியாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பிராயஷ்சித்தங்கள்னு நம்முடைய ரிஷிகள் காண்பிச்சிருக்கா அந்த பிராய்ச்சித்தங்களையாவது செய்து நாம் செய்ய வேண்டிய கர்மாக்களை கூடிய வரையிலும் செய்துடணும்னு ரிஷிகள் நமக்கு காண்பிக்கிற அதிலேயும் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் சொல்கிறபடி நம்முடைய தர்மங்களை தெரிஞ்சுண்டு செய்கிறதுக்கு ரொம்ப பொறுப்பு வேணும் போதாயனங்கிற மகரிஷி சொல்கிற பொழுது பகுத்வாரஸ்ய தர்மஸ்ய சூக்மா துரனுகா கதிகி அப்படின்னு சொல்கிறார் தர்மங்கிறது இதுதான் தர்மம் அப்படின்னு உடனே நம்மால் தீர்மானிக்க முடியாது ஏன்னா ரொம்ப சூக்மமாக உள்ளது தர்மம் தர்ம சூக்மம் அப்படின்னு ரிஷிகள் காண்பிக்கிறார் ஷாக்கானாம் விபிரகீரணத்துவாது புருஷானாம் பிரமாதத்தா நானா பிரகரணஸ்தவாது சூக்மா துரனுகா கதி வேதம் அப்படின்னு எடுத்துண்டால் அது அகண்டமாக இருக்குது சாக்கைகள் அப்படின்னு பிரித்து நமக்கு வேதத்தை ரிஷிகள் காண்பிச்சிருக்கா அது நிறைய இருக்குது ஒரு புருஷனால் ஒரு ஆயுசில் அவ்வளவும் தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படிங்கிறதுனால ஆனால் முழு வேதத்தினுடைய ஜானமும் இல்லாமல் ஒரு தர்மத்தை நம்மால் தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறதுனாலே தான் மிகவும் யோஜனை பண்ணி நாம் சரியான முறையில் தான் தர்மத்தை நாம் புரிஞ்சின்னு இருக்கோமா சரியான முறையில் தான் சொல்கிறோமா அப்படிங்கிறத தீர்மானித்து தர்மம் சொல்லு அப்படின்னு ரிஷிகள் சொல்கிறார் தஸ்மான் நவாச்சியோ ஹேகேன பகுக்னேனாபி சம்சையே தனி ஒருவனாக ஒரு தர்மத்தை தீர்மானிக்க முடியாது அதேபோல் பத்து பேர் சேர்ந்தும் ஒரு தர்மத்தை தீர்மானிக்க முடியாது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சந்தேகங்கள் வரும் கேள்விகள் வரும் அவைகளெல்லாம் தீர்மானித்து ஒரு தர்மம் இப்படிதான் தர்மத்தை செய்யணும் அப்படின்னு நம்முடைய ரிஷிகள் நமக்கு தீர்மானித்து கொடுத்துருக்க அதை நாம் மூலமாகவே நாம் ஸ்ரேயை அடைஞ்சுடலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் முடிஞ்ச வரையிலும் நம்முடைய தர்மசாஸ்திரங்களை நாம் தெரிஞ்சுக்கணும் நாம் செய்ய வேண்டிய தர்மங்களை நாம் புரிஞ்சுண்டு செய்யணும் அப்படின்னு ரிஷிகள் நமக்கு புஸ்தகங்கள் மூலமாகவும் உபதேசங்கள் மூலமாகவும் நமக்கு காண்பிச்சிருக்க அதை நாம் செய்து பயனடையணும் மேலும் எந்த ஒரு காரியத்தை செய்தால் அதிலிருந்து வரக்கூடிய பலன் முழுமையாக இருக்கோ அல்லது கொஞ்சம் குறவாக அதுதான் தர்மசாஸ்திரத்தினுடைய பார்வையில் செய்தால் வரக்கூடிய பலனை விட செய்யாமல் இருந்தால் வரக்கூடிய தண்டனை ரொம்ப ஜாஸ்தி உதாரணத்துக்கு பார்த்தோமானால் நாம் எந்த ஒரு கர்மாவை செய்கிறதாக இருந்தாலும் முதல்ல கையில் பவித்திரம்னு ஒன்று போட்டுக்கணும் தர்பைனால் ஒரு சின்ன முடிச்சு போட்டு பவித்திரம்னு ஒன்றும் மோதர வரலில் போட்டுண்டு கர்மாக்களை செய்யணும் அது சாதாரண தர்பேலை பண்ணின பவித்திரம்தானே அப்படின்னு நினைக்கணும் சில பேர் அதை கர்மா முடிகிறதுக்குள்ளேயே அது இங்கேயோ கீழே விழுந்துடும் தவறி போய் விழுந்துடும் தேடி தேடி பார்த்தால் கிடைக்காது அப்போது பவித்திரம் கீழே விழுந்துடுத்தோன்னா பரவாயில்ல அப்படின்னு நாம் இருந்துடுவோம் ஆனால் வேதம் அந்த இடத்துல என்ன சொல்கிறது அமேஹேனா துவீஜேத தஸ்மாக ச விசிரசியா அந்த கையில் போட்டுருக்கிற பவித்திரம் இருக்கே அதை அந்த கர்மா முடிந்த உடனே அந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த முடிச்சை அவுத்து போடணும் சாதாரண பவித்திரந்தானே அப்படின்னு நினைக்காத கட்டாயம் அதை பிரித்து போட்டால்தான் அந்த கர்மா முடியிறது அது எங்கேயோ கீழே விழுந்துடுதோ அப்படின்னு அப்படியே நீ விட்டுட்டேயானால் அத்வரியு பிரமீயேதா அந்த பவித்திரம் முடிச்ச அவுக்காமையே போட்டவன் இறந்து போயிடுறான் எப்படி இறக்குறான் அப்படின்னா விரைவீக்கம் வந்து இறக்கும்படி நேர்ந்து போயிடும் அப்படின்னு வேதம் எச்சரிக்கிறது சாதாரண பவித்திரம்தானே அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அந்த பவித்திரத்தை அவுத்து போடாமல் நாம் விட்டுட்டால் அதற்கான தண்டனை மிகவும் பெருது அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிச்சிருக்கு ஆகையினாலே தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் காரியங்களை செய்யணும் இதற்குன்னு ஒரு கதை கூட சொல்கிறதுண்டு அடுத்த உபன்யாசத்திலே பார்ப்போம்